மற்றொருக்கு நலம் விசாரிப்பது மூன்று ஜனாசா ஊர்வலத்தில் கலந்து கொள்வது நான்கு விருந்தை ஏற்பது 5. தும்மிவருக்கு பதில் கூறுவது நபி என்றுஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின் வருமாறு ஒரு முஸ்லிமின் கடமை ஆறு ஆகும் அவரை நீர் சந்தித்தால் அவருக்கு சலாம் கூறும் உன்னை அவர் விருந்துக்கு அழைத்தால் அவருக்கு பதில் கூறும் உம்மிடம் உபதேசம் செய்ய வேண்டினால் அவருக்கு நீர் உபதேசம் செய்யும் தும்மியப்பின் அல்லாஹுவை புகழ்ந்தால் அவருக்கு நீர் பதில் கூறும் அவர் நோயுற்றால் அவரை நலந்து சாரியும் அவர் இறந்தால் அவரின் ஜனாசா ஊர்வலத்தை பின்தொடர்ந்து செல்லும் என்று உள்ளது